தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்றுருட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் உலகம் உள்ளளவும் வாழும் உயர்ந்த நீதிகளை கொண்ட காலத்தால் அழியாத கதை இராமாயணம் இந்த இராமாயணத்தில் இருந்து விராதன் கதையை பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் ராமன் தம்பியுடனும் மனைவிடனும் சித்திரை கொடுத்த விட்டு தெற்கு திசை நோக்கி பயணமானான் போகும் வழியில் அத்திரி முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார்கள் முனிவர் தம் மனைவி அனுசூய தேவியோடு மூவரையும் வாழ்த்தினார் அன்புடன் உபசரித்தார் சீதைக்கு ஆடை அணிமணிகள் சந்தன முதலியவற்றை கொடுத்து அன்பு பாராட்டினாள் அனுசூய தேவி அன்றெருவு அங்கே தங்கியிருந்து விட்டு மறுநாள் தண்டகவனத்துக்கு புறப்பட்டார்கள் வழியில் பிராதன் என்ற கொடி அரக்கன் எதிரே வந்தான் அவன் அவர்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக சீதையை கொண்டு வானத்தில் பறந்தான் திடுக்கிட்டு போன சகோதரர்கள் அவனை தடுத்து நிறுத்த வில்லின் அம்பை பூட்டினார்கள் நான் பிரமனிடந்தே என்னை யாராலும் அழிக்க முடியாத வரத்தை பெற்றிருக்கிறேன் நீங்கள் இந்த பெண்ணை என்னிடம் விட்டுவிட்டு உயிர் பிழைத்து ஓடி போய்விடுங்கள் என்று ஆணவனமாக பேசினான் பிராதன் ராமன் தன் வில்லின் நானை இழுத்தான் அப்போது பேருளை கிளம்பியது அந்த ஓசை கேட்டதும் திடுக்கிட்டு போய் சீதையை நிலத்தில் விட்டுவிட்டான் பிராதன் அடுத்த கடமை ஆத்திரத்துடன் தன்னிடமிருந்த முத்தளை சோளத்தை ராமன் மீது வீசினான் ராமன் அதனை தன் அம்பினால் இரு துண்டுகளாக செய்தான் மலைகளையும் மரங்களையும் பெயர்ந்து அவர்கள் மீது அவற்றை அவன் மீது விடும்படி செய்தான் ராமன் அவன் தோள்களை வெட்டி அவன் வலிமையை குறைத்தனர் ராமனும் லட்சுமணன் லட்சுமணன் அவனை பூமியில் ஆழ புதைக்க ஒரு குழி தோன்றினான் ராமன் அந்த குழியில் தள்ள தன் பாதத்தால் அவனை உதைத்தான் ராமன் திருவடிப்பட்டதுமே இந்த அரக்கன் தேவ பெற்றான் பின்னர் அரக்கனாக உருவம் மாறியது எப்படி என்ற கதையை கூறினான் அவன் குபேரனின் பட்டணமாகிய அழகா புரியில் இருந்தவன் பெயர் தும்புரு ஒரு நாள் தேவேந்திரன் சபையில் அழகிய ரம்பை நடனமாடினாள் அவள் அழகிலும் ஆட்டத்திலும் தும்புரு மனதை பறிகொடுத்து விட்டான் அதை உணர்ந்த இந்திரன் சாபங்கொண்டு கோபங்கொண்டு அவனை அரக்கனாகும்படி சவித்து விட்டான் தும்புரு கிளிஞ்சன் என்பவனுக்கு புத்திரனாக பிறந்து பிராதனானான் ராமன் பாதம் பட்டதும் சாபமேசனம் பெற்றான் அங்கிருந்து புறப்பட்டு மூவரும் சரபங்க முனிவரின் ஆசிரமத்தை நோக்கி நடந்தார்கள் அவ்வேளையில் தேவேந்திரன் சரபங்க முனிவரிடம் வந்தான் அம்முனிவர் செய்த மாதத்தால் மகிழ்ச்சியடைந்த பிரமதேவன் அவருக்கு பிரமலோகத்தில் வசிக்கும்படியான மேலான உயர்வினை அழை ிருக்கிறார் என்றும் தாம் அவரை அழைத்துவே வந்திருப்பதாக கூறினான் இந்திரன் அதற்கு முனிவர் எனக்கு இனி இந்த உலக வாழ்வும் வேண்டாம் பிரமன் உலகுக்கு வந்தால் மீண்டும் பிறகு கிடைக்கும் பிரவா முக்தி அடைவதே என் நோக்கம் என்று கூறிவிட்டார் சரபங்கர் அந்த நேரத்தில்தான் இராமன் முதலானோர் முனிவர் ஆசிரமத்தை அடைந்தார்கள் அவர்கள் வரவேற்று வாழ்த்தி உபசரித்தார் முனிவர் அன்றேர்வு அங்கேயே தங்கினார்கள் மறுநாள் பொழுது சரியாக புலவதற்கு முன்பாக எழுந்து ராமனின் முன்பு முனிவர் வந்தார் ஆயிரம் தவங்களை செய்த தாம் பத்தினியோடு தீப்புகுந்து முக்தி நிலை பெற விரும்புவதாகவும் அதற்காகவே ராமன் அங்கு வரும் கூறினார் பின்னர் அவர்கள் நெருப்பில் இறங்கி பிரபா நிலை பெற்றனர் சரபங்கரின் ஆசிரமத்தை விட்டு புறப்பட்டு தண்ட கவனம் வந்தடைந்தார்கள் அங்கே பல முனிவர்களை கண்டு வணங்கினார்கள் அவர்கள் யாவரும் தங்களை அறக்கரையின் கொடுமைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ராமன் அவர்களுக்கு ஆறுதல் கூறினான் ஒரு பண்ணசாலையை அமைத்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக பத்து ஆண்டுகள் அங்கே வாழ்ந்தனர் ஒரு நாள் அகத்திய முனிவரை காண அங்கிருந்து புறப்பட்டனர் போகும் வழியில் சுதிர்ஷ்ண முனிவரை தரிசித்து அவர் வாழ்த்தினை பெற்றனர் அம்முனிவர் தாம் பெற்ற தவ எல்லாம் ராமனுக்கு தச்சனையாக கொடுத்தார் அங்கிருந்து பயணத்தைத் தொடங்கினார்கள் தம் ஆசிரம நோக்கி அவர்கள் வருவதை அகத்திய முனிவர் அறிந்து கொண்டார் எதிரே வந்து வாழ்த்து வர வரவேற்று ஆசிரமத்துக்கு அழைத்துச் சென்றார் அங்குள்ள முனிவர்கள் அச்சமீட்டி தவம் செய்ய அறக்கறைகளின் தொல்லையிலிருந்து அவர்களை பாதுகாக்க அந்த இடத்திற்கு சற்று தெற்கே சென்று தங்கி வசிக்கப் போவதாக ராமன் அகத்தியரிடம் கூறினான் அகத்தியர் மகிழ்ச்சியடைந்தார் தம்மிடமிருந்த வில்லை ராமனிடம் கொடுத்தார் அந்த வில்லானது ராமன் பரசுராமரை வென்று அவனிடமிருந்து பெற்ற வில்லே ஆகும் ராமன் அந்த வில்லினை வர்ணனிடம் கொடுத்தான் வர்ணன் அகத்திடம் அதை வைத்திருந்தான் அகத்தியர் தந்த வில்லினை ராமன் மீண்டும் வருணமே அழித்து தக்க சமயத்தை தன்னிடம் சேர்க்குமாறு கூறினார் இவர்கள் அங்கே தங்கியிருக்க பஞ்சவடி என்ற இடமே ஏற்றதாக இருக்கும் என்று கூறி அனுப்பி வைத்தார் அகத்தியர் போகும் வழியில் ஒரு குன்றின் மீது புதுமையான தோற்றத்தை உடைய உருவத்தை கண்டார்கள் இதுவே இராமாயணத்தில் விராதன் கதையாகும் நன்றி வணக்கம்